الحمد لله نحمده ونصلي ونسلم على الرسول الكريم ما باع فيقول ما سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين وقال أيضا فَبِمَا رَحْمَةٍ مِّنَ اللَّهِ لِنْتَ لَهُمْ وَلَوْ كُنْتَ فَضْضًا غَلِيبَ الْقَلْبِ لَنْ فَضُّوا مِنْ حَوْلِكِ فَاعْفَ عَنْهُمْ وَاسْتَغْفِرْ لَهُمْ وَشَاغِرْهُمْ فِي الْأَمْرِ إِذَا عَزَمْتَ فَتَوَكَّلْ عَلَى اللَّهِ إن الله يحب المتوكلين صدق الله العظيم عن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما أنه قال ما رأيت أحدا أنجد ولا أجود ولا أشجع ولا أوضأ من رسول الله صلى الله عليه وسلم இறுதி நபி முகமது அலேஹு வசல்லம் அவர்கள் மீதும் அண்ணன் வாழ்க்கை வழிமுறைகளை அன்வனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிவாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட பகாபாக்கள் சாவிங்கள் முஸ்லிம்கள் மோமிங்கள் அனைவர்கள் மீதும் கடமை நிறைவேற்றுவதற்காக அம்மா வின் வீட்டில் ஒன்று கூடி இருக்கும் அல்லாவின் நல்ல அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் எவைகள் எமது வாழ்க்கையில் அழைத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அம்மாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்றி நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லா விடயங்களை முற்றும் ஒழுதாக தவிர்த்து சக்குவாவுடன் வாழுமாறு அடியும் உங்களையும் நான் சக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் இச்சப்பு உள்வாக அழைத்துமா இது ஆயிரத்தி நாநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டின் மாதத்தின் மூன்றாவது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அன்பானவர்களே மஹமது சொல்லா வலிவு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை கலிதையின் மிக முக்கியமான ஒரு பகுதிதான் முகமது அல்லா அலி அவர்கள் ஒரு முன்மாதிரியான பணிவுள்ள தயாலகுணமுள்ள சமூகப்பட்டுள்ள ஒரு தலைவராக இருந்து பெரும் ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பினார்கள் இருபத்தி மூன்று வருட காலத்திலே உலகமே போக்குகின்ற புகழ்கின்ற சாதனைகள் படைத்த சாதனையாளர்களை சிறந்த மனிதநேய பண்புள்ளவர்களை உருவாக்குவதற்கு நடிகவர்களிடம் இருந்த பண்புகள் பிரதானமான ஒரு காரணம் எல்லோரையும் அனுசரிக்கின்ற பண்பு அந்தந்த தரப்பினரோடு அந்தந்த தரப்பிலே பழகுகின்ற பண்பு சிறுவர்களோடு ஒரு சிறுவர் போன்று மூத்தவர்களோடு மரியாதையாக இளையவர்களோடு அன்பாக சமூகத்திலே சாதாரண தரத்தில் இருந்த சமூகம் அவர்களை ஒதுக்கி பார்க்க உடலியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக குடும்ப கௌரவங்கள் ரீதியாக ஒதுக்கப்பட்டவர்களையும் நதியவர்கள் இணைத்துக் கொண்டார்கள் அதுதான் வெற்றிகரமான தலைமைத்துவத்திற்கு ஆணிவே தான் சார்ந்தவர்களோடு மாத்திரம் நெருங்கி பழகுவது தன்னை மதிப்பவர்களோடு மாத்திரம் நெருங்கி பழகுவது தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் இணைத்துக் தனக்கு சார்பாக குரல் கொடுக்கின்ற பேசுகின்றவர்களுக்கு மாத்திரம் நீதியை நிலைநாட்டுவது என்ற பக்க சார்பான அந்த பண்பு நதியவர்களுடைய தலைமைத்துவத்தில் இருக்கவில்லை ஒரே சபையில் ஒரே சபையில் வலதுபுறம் அபுபக்காவது எல்லா இடது பக்கம் உமரது அல்லாவின் அவர்கள் முன்னாள் பிலாகும் அவர்கள் அமு உரிமையாளணக்காரர் உமரளிவன் யார் சமூகத்திலே ஒரு பெரிய தைரியம் உள்ள ஒரு வீரர் விலாவளி எல்லா யார் ஒரு அடிமையாக விற்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தவர்கள் அதே சபையிலே கப்தி எல்லாவண்ணும் அடிமையாக வாங்கி விற்கப்பட்டு உரிமையிடப்பட்டவர்கள் அதே சபையிலே பார்வை இல்லாத அப்துல்லியல் ஆவணவர்கள் அதே சபையிலே ரோம்நாத் இருந்து வந்த சுகைத் அழியல் ஆவணவர்கள் அதே சபையிலே பாரசீகத்திலிருந்து வந்த சல்மான் பாரிஸ் அலியல் ஆவணவர்கள் அன்பானவர்களே அதே சபையிலே சிறுவர்கள் திரைக்கங்கால் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் எல்லோரையும் நினைத்த ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு தலைமைத்துவ பண்பாடு உள்ள நீதியான நேர்மையான ஒருவர் தான் முகமது சல்லா அலிசல்ல இஸ்லாம் காட்டித் தந்த வழிமுறைகளில் ஒன்றுதான் மூவர் பயணம் செய்தால் ஒருவரை தலைவராக்கிக் மூன்று பேர் தலைமைத்துவம் இல்லாமல் பயணிக்க தலைமைத்துவம் என்றாலே நாட்டுடைய தலைமைத்துவம் அதிகாரத்திலே தலைமை வீட்டிலும் குடும்ப தலைவர் தலைவர் தொழுகைக்கு சமூகத்துக்கு தலைவர் பேர் பிரயாணிகளா ஒருவரை அமீராக்கி அந்த இருவருக்கு இவர் தலைவர் சவாலான விடயம் என்னவென்றால் கைசலமான விடயம் என்றால் உலகத்தையே மக்களே துளப்பு சென்ற மாற்றம் இயற்றிக்கின்ற பாவம் செய்ய வைக்கின்ற குடிக்க வைக்கின்ற திருட வைக்கின்ற கொள்ள வைக்கின்ற புறம்பேக்க வைக்கின்ற அநியாயம் செய்ய வைக்கின்ற இடம் அவர்களுடைய தலைமை அவருடைய தலைவர் தான் இப்பாங்க செய்வார்கள் செய்ய மாட்டார்கள் மனிதர்கள் நதியாஹன் நமக்கு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகின்ற வன்பில்லாவிட்டால் மன்னிக்க வேண்டும் அந்த துறையும் விட கீழே போகிறோம் செய்தாண்களே தலைமைத்துவத்துக்கு சரியாக கட்டுப்பட போய்தான் அவர்களுடைய விடயங்களை சாதிக்கிறார்கள் ஒருவனுக்கு கொலை செய்கின்ற பொறுப்பை கொடுத்தால் அவன் கொலை செய்கின்ற வேலையை மாத்திரம் தான் பார்ப்பான் ஒருவனுக்கு குடிகாரனாக மாற்றுகின்றான் விடயம் என்னவென்றால் விடயங்கள் சக்சஸ் ஆகுவது அவனுடைய தலைவர் சொல்லு சொல்கின்றபடி கேட்கின்ற காரணத்தினால் அப்படியான சிறந்த பண்பாடு உள்ள ஒரு எல்லோரையும் எல்லோருடைய உள்ளத்தையும் வென்ற ஒரு முன் உதாரணமிக்க தலைவராக பண்பாட்டினூடாக இஸ்லாமிய விழுமியங்களினூடாக நல்ல நேர்மையான சுனாதிசயங்கள் மூலமாக ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் எப்படிப்பட்ட மாற்றம் என்றால் பிகாரடையில் நேர அட்டவணை போட்டு அநியாயம் செய்யப்பட்டது சித்திரவதை அந்த நேர அட்டவரையிலே அநியாயம் செய்தவர்களில் ஒருவர்தான் உமர் அலிவன் அவர்கள் இஸ்லாத்துக்கு வர முன்னால் அந்த உமர் அலி அல்லாவில் முஸ்லிம் ஆகிறார்கள் எந்த கையால் பிலானளியில் அடித்தார்கள் அந்த உமர் அளியல்லாவர்கள் பிலாநலி இல்லவர்களுக்கு தன்னுடைய வாயால் சொன்ன ஒரு வார்த்தை அபுபக்வர்கள் தான் உரிமையிட்டார்கள் பணம் கொடுத்து வாங்கி உரிமையிட்டவர்கள் அபுபக் உரிமையிட்ட விடயத்தை சொல்கின்ற பொழுது எப்படிப்பட்ட பிரச்சினையை உருவாக்குங்கள் பாருங்கள் முஸ்லீமாக மாற முன்னால் சித்திரவதை செய்த உமரலிலானவர்கள் எங்களுடைய தலைவர் அடித்த நபரை என்னுடைய தலைவர் என்று பேசுகின்ற அளவுக்கு மனிதன் அடிப்படையிலே உரிமையை மரியாதையை மதிக்கின்ற பண்பை உருவாக்கிய அந்த நட்புணர் தான் அம்ம சல்லாசல்ல எல்லோரையும் அனுசரித்தார்கள் அரவணைத்தார்கள் யாரும் எந்த நேரத்திலும் தன்னுடைய தேவையை முன்வைக்கலாம் யாரும் தன்னுடைய கருத்தை சுதந்திரமாக முன்வைக்கலாம் யாருக்கு என்ன தேவை இருந்தாலும் உதவிகளை ஒத்தாத்தைகளை நிறைவேற்றி கொடுக்கின்ற அப்படிப்பட்ட பணிவான ஒரு தலைமைத்துவ பண்புள்ள ஒரு புனிதர் தான் அலுவல்லம் அவர்கள் முதலாவது ஒரு குடும்பம் ஐந்து பேருக்கு பொறுப்பானவராக இருக்கலாம் ஒரு கடையுடைய ஒரு முதலாளியாக இருக்கலாம் ஒரு கம்பெனி ஒரு தொழிற்சாலையுடைய அதிபராக இருக்கலாம் ஒரு கல்லூரி பாடசாலையுடைய அதிபராக இருக்கலாம் ஒரு காரியாலயத்திலே அதிகாரியாக இருக்கலாம் அல்லது ஏதோ துறையிலே எந்தெந்த இடங்களில் நமக்கு அந்தந்த இடங்களுடைய நிறுவனங்களுடைய பொறுப்புகள் தரப்படுகின்றனவோ அந்த இடத்திலே எப்படிப்பட்ட பண்புகளோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதற்கு நிதி செல்லவா செல்வம் அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரி நமக்கு நடந்த பாடம் ஆரம்பத்தின் அவதிய பொமார் அஹ் அலின் உங்களை அகில அருளாக நபியாக ரகோலாக நின்சலகம் இறைவன் அல்லாவின் கிருப்பையினால் நீங்கள் ஒரு மிருது தன்மை உள்ளவராக இருக்கிறீர்கள் நளின போக்கு உள்ளவராக இருக்கிறீர்கள் நீங்கள் கடின திட்டம் உள்ளவராக இருந்தால் கல்லஞ்சக்காரனாக இருந்தால் சமூகம் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள் நலகி போயிருப்பார்கள் ஒரு தடவை அமலம் அவர்கள் சந்தித்தால் அவருடைய உள்ளத்தை அவர்கள் வென்று விடுவார்கள் அப்படி நடந்து கொள்வார்கள் பரம விரோதி மத்திய எமாமா என்ற ஊருடைய தலைவர் மத்திய தூணில் கைது செய்யப்பட்டு கட்டப்படுகிறார் எந்த விதமான அநியாயங்களோ சித்திரவதைகளோ இல்லை அந்த சூழலை அந்த பண்பாட்டை சாபாக்கண்புகளை நோட்டமிடுகிறார் மூன்று தினங்களாக மூன்று தினங்களுக்கு பின்னர் அதிர்ச்சி விட்டார்கள் பரம விரோதி அன்பாளர்களே மூன்று நாட்களுக்கு பின்னர் அவிழ்த்து விடப்பட்டவர் மூன்று நாட்கள் தலைவியுடைய சகவாசம் குளிக்கின்ற இடத்தை கேட்டார் காட்டது குளித்துவிட்டு வந்து நபி சொல்லிமா சொமாக மாறினார்லகத்தில் இருந்த இருக்கின்ற நபர்களிலே மிக வெறுப்புக்குரியகம் உங்களுடைய முகமாகத்தான் இருந்தது யாருடைய முகம் நபியருடைய முகம் நம்முடைய பாசை சுழல் கண்ணாலை உங்களுடைய முகம் மாறிவிட்டது மனித நேயம் மூன்று தினங்கள் தான் அவையுடைய தனவரசம் நபை அவருக்கு நபராக மாறினார்கள் பாப்பு மக்களுடைய தவறுகளை மன்னித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் மக்கள் செய்கின்ற தவறுகளுக்கான அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் மக்களுக்கான இத்தக செய்யுங்கள் பருவாதிகாரத்திலே என்னுடைய முடிவுதான் முடிவு நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று உங்களுடைய முடிவுகளை திணிக்கின்ற பிடிவாதமுள்ள ஒரு நெகிழ்வு போக்கில்லாத சனித்துவமாக இயங்குகின்ற நபராக இல்லாமல் கலந்தாலோசித்து சமூகத்துடைய கருத்துக்களை உள்வாங்கி மக்களுடைய கருத்து சுதந்திரங்களை கொடுத்து ஆலோசனையின் அடிப்படையிலே செயல்படுங்கள் மசோராவின் அடிப்படையிலே செயல்படுங்கள் உங்களுடைய முடிவை எடுத்துவிட்டு வந்து மக்களிடம் இதை செய்யத்தான் வேண்டும் என்று திணிக்க வேண்டாம் மக்களுடைய நிலைமைகளையும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் முடிவெடுத்தால் அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களை நிவாரண உதவி வழங்கக்கூடியவர் அவசரத்துக்கு உதவி செய்யக்கூடியவர் மக்களுடைய சிரமங்களை அகற்றக்கூடியவர் கொடையாளி தயால தன்மை உள்ளவர் பெரிய வீரர் நபியவர்களை விட ஒளிமயமான பிரகாசமான அழகான ஒருவரை நான் கண்டது கிடையாது தலைமைத்துவ பண்புகள் பிறகு உதவுகின்ற பண்பு மக்களுடைய சிரவங்களை தோக்குகின்ற பண்பு நிவாரணம் வழங்குகின்ற பண்பு தயாரத்தன்மை கொடைத்தன்மை தான் அனுபவிக்க வேண்டும் தான் சம்பாதிக்க வேண்டும் தான் காணி பூமிகளை சேர்த்து வைக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தை டெவலப் பண்ண வேண்டும் நான் எல்லா துறைகளிலும் தலை சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கில்லாமல் வாழ்ந்த வீடு எப்படிப்பட்ட வீடு நான்கு கபறுகளுடைய இடம் தான் வீடு வீடு வீடுகளும் அறைகள் தான் மக்களின் மலைகளை தங்கமாக்கி தரவா மக்களில் நில மண்களை மக்களின் நிலத்தை அப்படி தங்கமாக்கி தரவா அல்ல கேட்டான் எடுக்கவில்லை ால் கிடைத்திருக்கும் சங்கமலை உரிமையாளர் நபியவர்கள் உரிமையாளர் நபியவர்கள் ஆம் என்றால் கிடைத்திருக்கும் ஒரு நாள் சாப்பிட்டால் அமுதில்லா மறுநாள் வாழ விரும்புகிறேன் என்னை மலை இதை வைத்து இந்த சங்கம் இப்படியான ஆடம்பர அமைப்பிலே நான் ஒரு நல்ல எளிமையான பணிவான தயானத்தன்மை உள்ள தலைவராக இயங்குவதற்கு சில வேலை தடையாக அமையலாம் இஷ்டம் கொடுக்கப்பட்டார்கள் எப்படிப்பட்ட வீடு கண்ணி மாணவா தன்னுடைய ஆடை சாதாரணமான ஆடை தன்னுடைய படுக்கை சாதாரணமான படுக்கை எப்படிப்பட்ட படுக்கை ஈக்கோலைகளால் செய்யப்பட்ட உலக தலைவர் சிறு வயதிலே மேக புனிதர் உமிழ் நீர் கீழே விழாமல் மக்களுடைய கரங்களிலே விழுகின்ற மா மனிதர் முதல் செய்கின்ற கீழே திண்டாமல் சகாபாக்கள் கைகளுக்கு எடுத்து உடம்பிலே கேச்சிக்கொண்ட புனிதர் இரத்தங்குத்தி எடுத்து இரத்தத்தை பொழைக்க கொடுத்த அங்க சகாபாக்கள் இரத்தத்தை குடித்த மனிதர் சுவர்கட்டு கதவை முதலாவது கட்டுகின்ற மனிதர் சைக்கிளின் மூலம் சந்திரனை பிளந்த மனிதர் சாட்சியாக வேலை பிளந்து கொண்டு வந்து ஒரு மரம் சாட்டி சொன்ன மனிதர் இப்படிப்பட்ட கௌரவமான மனிதர் உறங்கிய படுக்கையது பஞ்சனை மெத்தை அந்த காலத்திலிருந்து உயர் ரக படுத்து எழும்பி அமர்கிறார்கள் உடம்பிலே ஈச்ச நாடுகளுடைய அடையாளம் சாபாக்களை கண்கலங்கினார்கள் ரோம் அரசர்களை பாருங்கள் இப்படியான வாழ்க்கை நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் நீங்கள் உங்களுக்கு ஒரு மிருதுவான படுக்கையை உங்களுக்கு நாங்கள் செய்து தரவோ ஏற்பாடு செய்து தரவா சொன்னார்கள் கண்ணீர் மாணவர்களே எனக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த சம்பந்தம் எனக்கும் இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் நாங்கள் ஒரு பிரயாணி போன்று போகின்ற வழியிலே வெயில் காரணத்தினால் கலைப்பினால் ஒரு மரத்துக்கு கீழே நிழல் பெற்றுவிட்டு என்னுடைய பயணத்தை தொடர வந்த மனிதர் எனவே என்னுடைய பயணம் மறுமை பயணம் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து பிறரை வாழ வைத்த தலைவர் ஒரு நகர் சாதி தொழுகை நேரத்தில் இமாஞ்ச மாத்துடைய நேரத்தில் இமாஞ்ச மாத்துக்கு போகாமல் வீட்டுக்குள் அறையில் இருக்கிறார் அவருடைய மாமி மருமகன் மசூதிக்கு போகவில்லை என்று விளங்கி பொதுவாக மருமகனுக்கு ஒரு புத்திமதி போன்று ஆண்கள் தொழுகைகளை மஸ்திக்கு சென்று தொழுவதுதான் ஏற்றம் மருமகணி பள்ளிக்கு போகடியாக ஆண்கள் பரவான தொழுகைகளை மஸ்திக்கு சென்று தொழுவது ஏற்றம் என்று சொல்கின்ற பொழுது அடுத்த அறையில் இருந்து மருமகனுடைய பதில் வருகிறது என்னோட முன்னிலை ஒரு ஆடை தான் அந்த ஆடையை இன்று நதியவர்கள் என்னிடம் இரவலாக வாங்கி இருக்கிறார்கள் சமூகத்துடைய தலைவர் அவசரத்துக்கு இன்னும் ஒருவருடம் ஆடையாக வாங்குகின்ற அளவுக்கு சாதாரண வாழ்க்கை பணிவான வாழ்க்கை இந்த பண்புகள் தான் இந்த காலத்திலும் நம்முடைய தலைவர்களிடம் பொறுப்புதாரிகளிடம் அதிகாரிகளிடம் தேவைப்படுகிறது இது இல்லாததுதான் இன்று உலகத்திலே அநியாயங்களும் மட்டூழியங்களும் மனித உரிமை மீறல்களும் நடைபெறுவதற்கு பிரதானமான காரணம் எனவே நதி சேலம் அவர்கள் மாதிரியான மனிதநேயம் உள்ள எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த தலைமைத்துவ பண்பிலே தொடர்படியான விடயங்களிலே அடுத்த விட கண்ணியமாவர்களே ஒவ்வொருவருடைய நிலைமைகளையும் அனுசரித்து நடந்தார்கள் ஒவ்வொரு நபருடைய சேவைகளையும் கேட்டு அறிந்து உடனடியாக அதை நிறைவேற்றி கொடுத்தார்கள் பல சகாபாக்களுடைய நிகழ்வு இருந்தாலும் சிறிய சிறிய நிகழ்வுகளை படிப்பணிக்கு ஆற்றுகிறேன் மத்தியிலேயே அபு உமா அடையலான்னு சொல்லக்கூடிய சகாபி தொழுகை இல்லாத தொழுகை பரந்தான தொழுகை அல்லாத ஒரு நேர திணிவு காந்து கொண்டிருக்கிறார்கள் முகம் வாடி போயிருக்கிறது கண் கலங்கி கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது இப்படி கண்டால் என்ன செய்வோம் முகம் பாடி போயிருக்கிறது கண் கலங்கி கண்ணை வடிக்கிறது ஏதாவது கவலை எச்சரிப்பார்கள் ஏதாவது நெருக்கடியா இருக்கும் என்று கற்பனை செய்து விட்டு கணிப்பேடி செய்து விட்டு போய்விடுவோம் தலைவர் ஆலமீன் அகிலத்தாருக்கு அருள் அகிலத்தாரோடு காரூணியம் அகிலத்தாரோடு இரக்கம் பாசம் கிட்டே வந்து தனிநபருடைய தேவை ஒரு தனிநபர் அழுகிறா என்னுடைய சமூகத்திலே என்னுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கின்ற ஒருவர் ஏன் அழுகிறா மேலே அறாக்க கரீபன் என்ன உங்களை ஒரு முகம் பாடி கவலையோடு கவலை தோய்ந்த முகத்திலே பார்க்கிறேன் சொல்லலாம் அவருக்குணம் இருந்தால் கொடுத்திருப்பார்கள் ஏன் ஒருவரை ஆசித்தான் கொடுப்பதைக் கொண்டுமில்லை மேலங்கியை கடத்தி கொடுத்து விட்டு வேஷ்டியோடு வீட்டுக்கு போன அவருக்குடன்களும் சேர்ந்தன கவலைகளும் போன ஒரு தனி நபர் அழும் பொழுது ஏன் அழுகிறீர்கள் சமூகத்தை பற்றி எப்படி அக்கறை இருந்திருக்கும் கண்ணியமானே அந்த நடிகர்களை பற்றி அல்லா குரானினே சௌபாவிலே புகழ்ந்து பேசுகின்ற ஒரு கஷ்ட துன்பங்களில் பங்கெடுக்கின்றவர் ஹரிசு அலைக்கும் உங்கள் மீது பற்றுள்ளவர் கரிசலை உள்ளவர் சமூக வாழ்க்கையிலே தெளிவுபடுத்த ஒரு சாரார் அவர்களுடைய விவகாரங்களிலும் பங்கெடுத்தார்கள் சிறுவர்களுடைய விடயத்திலும் அவருடைய உரிமையை கொடுத்தார்கள் நதியர்களுக்கு தப்பை இருக்கின்ற பொழுது பால் ஏதாவது பானங்கள் ஏதாவது உணவுகள் வந்தால் நபியவர்கள் சாப்பிடும் பொழுது பகிர்ந்து சாப்பிடுவார்கள் வழக்கத்துக்கு முதலாவது அவர்கள் உட்கொண்டு விட்டு மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் சிறுவருடைய உரிமையையும் இப்படி பேண்கின்ற தலைவராக சிறுவருடைய உரிமையிலும் நேர்மையோடு செயல்படுகின்ற ஒரு நீதி தவறா தலைவராக நபியவர்கள் இருந்தார்கள் விட்டு குடித்துவிட்டு வலதுபுறத்தில் அந்த சபையில் இருந்தால் சிறுவர் வலதுபுறம் இருந்தவர் சிறுவர் கனிமணி இடதுபுறம் இருக்கிறார் குடித்த பால் வைத்துக் கொள்ளுமே பால் அருந்திவிட்டு அந்த எங்கிய பால் கோப்பையை கையில் வைத்துக் கொண்டு திருவரே மகன் முறைப்படி நான் உங்களுக்குத்தான் தர வேண்டும் நீங்கள் வலுது துக்கம் இருக்கிறீர்கள் சிறுவராக இருக்கிறீர்கள் நீங்கள் அனுமதித்தால் மூத்தவரை மதிக்கின்ற அமைப்பிலே இந்த மூத்தவரைக்கு கொடுக்கலாம் அந்த சிறுவர் அவர் வித்தியாசமாக ஓட்டுகார் அவசாய உங்களுடைய வாய்ப்பட்ட பதக்கத்தை உங்களுடைய நீங்கள் குடித்துவிட்டு அறிந்துவிட்டு எனக்கு தருகின்ற அந்த மிகுதி பானத்தை நான் அந்த பதக்கத்தை அடைய வேண்டும் எனக்குத்தான் நீங்கள் தர வேண்டும் நான் அதை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அடைவதற்காக அப்படி ஒரு சிறுவருடைய உரிமை கூட மீறப்படக்கூடாது என்று கண்காணிப்போடு பக்குவத்தோடு செயல்பட்ட மனித உரிமைகளிலே மிக கவனமாக இருந்த ஒரு தலை சிறந்தவர்கள் தான் பலதாளிசல்லம் அவர்கள் அன்பானவர்களே பாதைகளை போகின்ற பொழுது சின்ன பிள்ளைகள் கையை பிடித்து அங்கும் இங்கும் இழுத்துக்கொண்டு ஓடி விளையாடுமாம் விளையாடுகின்ற கையை பிடித்துக் கொண்டு அங்கே இழுத்துக்கொண்டு இன்னும் ஒரு சார இங்கே இழுத்துக்கொண்டு இழுத்துக்கொண்டு ஓடி விளையாடுகின்ற பொழுது அவர்களோடு அந்த விளையாட்டு நபியவர்கள் ஈடுபடுவார்கள் பணிவான தலைவர் கனிமாரி சீசனித்தாதிப்பதற்காக வெற்றி பெறுவதற்காக வேண்டி பணிந்து நடிக்கின்ற நடிப்பு பணிவல்ல வாழ்க்கையான வாக்குறுதிகள் இல்லை வாக்களித்தால் நிறைவேற்றுகின்ற தலைமைத்துவ பண்பு அன்பானவர்களே அதே போன்றுதான் சமூகத்திலே எங்களுடைய நிலவரங்களையும் அனுசரித்து நடக்கின்ற ஊருக்கு ஒரு ஆபத்தாத்திற்கு ஒரு ஆபத்தா களத்தில் இறங்குகின்ற தலைவர் முகம்மது எல்லாம் அமர்ந்து தாம்பலாகிய பிறகு அறிக்கை விடுகின்ற தலைவர் அல்ல ஆபத்தின் பொழுது களத்தில் பிழிக்கின்ற தலைவராக முகமது அவர்கள் என்றார்கள் ஒரு நாள் மதீனாவில் எல்லோரும் மூளை முடுக்கிலே தங்கி பந்துகளிலே கூடி ரகசியமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன கூட்டம் கூட்டமாக பேசிக்கொண்டு அச்சத்தில் இருக்கிறீர்கள் சொல்லலாம் எதிரிகள் யாரோ வந்திருக்கிறார்களாம் மதினாவுடைய எல்லைக்கு எங்களை காக்க போகிறார்களாம் என்று தன்னுடைய பாதுகாப்பு அலனுக்குள்ளோ பத்து பேரை பிழைத்தால் கோதும் நான் தப்பினால் கோதும் என்று போய் வீட்டுக்கு ஒழியவும் இல்லை பாதுகாப்பு அலன்களுக்கு வரக்கூடாது என்று சமூகத்தை மட்டும் ஒழியாமல் அதை முடியுமா அந்த ஓடாமல் வேறு ஊர்களுக்கு ஓடி தலைமறைவா தலைமறைவாகாமல் மக்களுக்கு அந்த இடத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கண்ணியமனை கடத்திலே குத்தார்கள் கழுதை கோவே கழுதைத்தார்கள் பயம் சமூகத்திற்கு ஒரு என்ன அசாதாரண சூழ்நிலை சமூகத்திற்கு ஆபத்து குதிரையிலே அதிகம் பயணிக்காதவர்கள் இந்த நேரம் கழுதையிலோ கோவேரி கழுதையிலோ கழுதை என்றால் என்ன ஒரு மோட்டார் பைக்குடைய ஸ்தானம் கழுதை என்றால் கோவேரி கழுதை ஒரு தெரிவில் சாதாரணம் நடுத்தரமான ஒரு வாகனக்கு ஸ்தானம் ஒரு பெஜிரோஜி இதுபோன்று அதிவேகமாக பயணிக்கின்ற ஒரு வாகனம் தான் குதிரை அந்த நேரத்தில் ஒத்தகத்திலோ கழுதையிலோ கோவேறு கழுதையிலோ பயணித்து தாமதிக்க கூடாது இமீடிய துரித நடவடிக்கை வேண்டும் என்று அபுதல் கொஞ்சம் நம்முடைய குதிரையை தாருங்கள் சட்டத்தனியாக அப்படியே குதிரையிலேறி முழு மதனாவுடைய தோடர்களையும் தனிநபராக சென்று சுற்றி பார்த்து செய்தி அறிந்து தகவல் அறிந்து வந்து சொன்னார்கள் லந்தோரா லாசரா நீங்கள் பயப்பட தேவையில்லை சஞ்சலப்பட தேவையில்லை பென்ஷனாக தேவையில்லை இது வதங்கி அப்படி எதிரிகள் யார் அடையாளங்கள் உங்களுடைய சாதாரண வாழ்க்கையை நீங்கள் தொடருங்கள் தலைவர் தைரியம் உள்ள தலைவர் நேர்மையான தலைவர் பணிவான தலைவர் மனிதநேயம் உள்ள தலைவர் தயாரத்தன்மை உள்ள தலைவர் அன்பானவர்களே இது ஒவ்வொருவரும் இருக்க வேண்டிய நாங்கள் மூன்று பேருக்கும் முப்பது பேருக்கும் பேருக்கும் மூன்று லட்சம் பேருக்கும் மூன்று கோடி பேருக்கும் தலைவராக கட்டித்தருகிறார்கள் நதியவர்கள் சேர்ந்த ஒரு சில வருடையாட்டி எழுதி கட்டதை அடைகிறேன் அன்பானவர்களே அவர்களை பற்றி பேசப்படுகின்ற இந்த காலத்திலே இந்த தலைப்பு ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றனர் குடும்ப தலைவர் ஒரு மனிதர் பொறுப்புதாரி குடும்பத்தை பற்றி பற்றி பிள்ளைகளை தக்குவா பேணிதல் நடந்து கொண்ட விதம் எப்படிப்பட்ட தலைவர் எப்படிப்பட்ட இரக்கம் உள்ள தலைவர் என்றால் தொழுகைக்கு மாஞ்சமாக நடத்த போகும் பொழுது தொழில்முறை சொல்லுவ சில கட்டங்களிலே மீர் கட்டி தொடர ஆரம்பிக்கும் பொழுது சூற பார்த்தியாவுக்கு பின்னால் நீண்ட நீண்ட சூறாக்கள் ஆயத்துக்களை ஓதி தொழுகை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அழுகின்ற சட்டம் பெண்களுடைய தரப்பிலை கேட்கின்ற பொழுது ஆயத்துக்களை சுருத்திக் கொள்கிறேன் அந்த குழந்தை தாய் சொல்லும் பொழுது குழந்தை அழுதால் அந்த தாய்க்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் இமாம் ஒரு தலைவர் சமூகத்துடைய நிலைமைகளை அனுசரித்து தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அன்பாளர்களை நடுத்தரமாக அமைத்துக் கொள்ளுங்கள் விலகினர் இருப்பார் நோயாளி இருப்பார் தேவை உள்ளவர் இருப்பார் அப்படிப்பட்ட தலைமைத்துவ பண்பாடு உள்ள முகமது சல்லாசல்லாம் அவர்களை பற்றித்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன் அன்பானவர்களே தன்னால் முடியுமான பணிகளை நேரடியாக நின்றும் தனக்கு நேரடியாக செய்ய முடியாத விடயங்களை உரியவர்களை பொறுப்பு சாட்டியும் செய்து கொடுத்த தலைவர் தான் அஹ் அல்லா அலி செல்லம் அவர்கள் இரவேந்த பண்புகள் பணிவு நலிவுத்தன்மை நெகிழ்வுத்தன்மை சாதாரணத்தன்மை எல்லோருடைய நிலைமைகளையும் அனுசரிக்கின்ற பண்பு எல்லோருக்கும் உரிய உரிமைகளை கொடுக்கின்ற பண்பு எல்லோருடைய கருத்துக்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கின்ற பண்பு மக்களுடைய தேவைகளை தேடி தேடி கேட்டு கேட்டு நிறைவேற்றுகின்ற பண்பு ஒரு நேர்மையான உண்மையான ஒரு தலைவரிடம் இருக்க வேண்டும் என்பதை குரான் அஜீப் நவீடைய வாழ்க்கை சரிதை நமக்கு பாடமாக போர்த்துகிறது அன்பானவர்களே இறுதி கட்டம் இரண்டு வகையான சாரார் பேசப்படுகிறார்கள் தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய பொறுப்பு தன்னுடைய தலைமைத்துவத்தை நீதி நேர்மையோடு பயன்படுத்தியவர்கள் நல்ல முடிவு அடைந்தார்கள் கண்ணியமாக வாழ்ந்தார்கள் பிறருடைய துவா பிரார்த்தனை காலாகினார்கள் இன்னும் ஒரு சாரார் துஷ்பிரயோகம் செய்தவர்கள் அதை வைத்து அநியாயம் செய்தவர்கள் அதை வைத்து ஊழல் செய்தவர்கள் அதை வைத்து தானும் தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய பின்னணியும் தன்னுடைய பொருளாதாரமும் வளர்வதற்கு பார்கள்த்துக்குள்ளாயினார்கள்சமாகனார்கள் அவர்கள் முகங்கொப்பரட்டார்கள் அதேபோன்று அபுஜஹல் இவர்கள் அதே போன்று புக் கூடிய உலகத்தை ஆட்சி செய்த இந்த கருப்பு முன்னோடிகள் சுரைமாரை சரான் அதேபோன்று கண்டிப்பாக நான்கு ஹலீபாக்கள் நேர்வரையான ஹலீபாக்கள் மக்களுடைய பிரார்த்தனைக்கும் மக்களுடைய மனன் குளிர்வதற்கும் மக்கள் அவர்களுடைய மோசத்துக்கு பின்னால் இன்று வரைக்கும் அவர்களுக்காக துவா கேட்கக்கூடிய ஆட்சியாளர்களாக அதிகாரிகளாக பொறுப்புதாரிகளாக வாழ்த்து நினைத்தவர்கள் எனவே காலத்துக்கேற்ற ஒரு சிந்தனையோடு இறுதியாக முடித்துக் கொள்கிறேன் நாளை நாம் ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுக்கிறோம் இஸ்லாத்துடைய வழிகாட்டலிலே இந்த வாக்களிப்பதை இது யாருக்கும் எதற்கும் சார்பாக வாக்களுக்கு வாங்கி நான் பேசவில்லை அரசியல் பேசவில்லை உலமாக்களுடைய கடுமை இருக்கிறது அந்த புள்ளடி இடுவது அந்த இலக்கம் இடுவது பார்வையில் எவ்வளவு பாரதூரமானது எத்தனை விடயங்கள் அந்த புள்ளடியிலே சம்பந்தப்படுகிறது என்பதை இஸ்லாமிய வழிகாட்டலை முன்வைக்கிறேன் யாருக்கு போடுவது எவருக்கு போடுவது இருக்கிறது இத்திகாரா செய்வோம் நாளை நம்முடைய அமளி பாத்துகளை திறந்தராக இருப்போம் ராஜா செல்வோம் யாருக்கு போட்டால் திறந்தது அதற்குரிய வழிகாட்டல்களை செய்துவிட்டு போய் உங்களுடைய புய விருப்பம் அது உங்களுடைய உரிமை ஆனால் நீங்கள் இடுகின்ற பொள்ளடி எந்தெந்த தலைப்புகளில் என்பதை இப்பொழுது ஒரு சில நிமிடங்களை சொல்லி கண்ணிமே சாட்சி கொள்கிறோம் முன்வைக்கப்படுகிறது அந்த புள்ளடியோ அந்த இலக்கமோ அது பொய் சாட்சியாக இருந்தால் அவருடைய மனதை உண்மை கொள்ளும் இவர் எப்படிப்பட்டவருக்கு நான் போடுகிறேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் முன்வைக்கின்ற பொழுது பொ சொல்வரும்பாவங்களிலே மகாபாவம் எனது ஒரு புள்ளடியினால் பெரும்பாவம் செய்த ஒரு பாதியாக மாறுவோம் இரண்டாவது கண்டிமாளி அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுகிறோம் யாரை நாங்கள் அடையாளம் எடுக்கிறோமோ யாருக்கு போடுகிறோமோ அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுகிறோம் அவரது பாதியாக அநியாயக்காராக அநீதியானவராக அவரு ஒரு நியாயமற்றவராக இருப்பார் இருக்கிறார் என்று தெரிந்தும் அவர்களுக்கு போடுவோம் என்றால் ஆவணம் தகுவா வளர்ச்சாது பாவத்துக்கும் பகைமைக்கும் எதிர்ப்புக்கும் காரணமான உதவியை நீங்கள் யாருக்கும் செய்ய சப்போர்ட் பண்ண வேண்டாம் மூன்றாவது கல்வி மாலை சபாத்து சிப்பார்த்து இவர் நீதியானோர் நேர்மையானோ நல்லவர் என்று நாம் சிப்பார்த்து செய்கிறேன் ஷபா அத்து சொல்வார்கள் செய்கின்ற பொழுது நல்ல சப்பாத்து செய்தால் அவருக்கு பங்குண்டு ஒருவரை பண்ணினால் பொருத்தம் இல்லாத ஒருவரை நாங்கள் முன்னெடுத்து அங்காத்து செய்வோம் என்றால் அந்த பரிந்துரையில் அந்த கெட்ட பரிந்துரை செய்தவருக்கு பாவத்தில் பண்புண்டு அவர் செய்கின்ற அனைத்து அநியாயங்களிலும் நாம் மௌத்தாகினாலும் கபருக்கு பாவம் வந்து கொண்டே இருக்கும் சாட்சி என்ன பரிந்துரை நான்காவது சஸ்வி குரல் கொடுக்கிறோம் இவருக்கு போடுவோம் அவருக்கு போடுங்கள் இவருக்கு போடுங்கள் இவருக்கு தான் போட்டு கண்ணியமானவர்களே குரல் கொடுக்கிறோம் இவருக்கு சார்பாக யார் ஒரு வார்த்தையால் அசத்தியத்துக்கு உதவுவாரோ பாவத்துக்கு உதவுவாரோ அநியாயத்துக்கு உதவுவாரோ அந்த வார்த்தையின் மூலம் அவர் தண்டிக்கப்படுவார் அதிர் சுதேசாராம்சம் ஐந்தாவது நான்கையும் தடுத்து ஐந்தாவது இந்த நியத்தை வைத்துக் கொண்டால் அதிலும் பொருத்தமானவர்களை சொல்ல வேண்டும் அவானிடம் நாங்கள் மஷ்ரா சொல்கிறோம் அபிப்பிராயம் சொல்கிறோம் இன்னார் நல்லாட்சி செய்வார் நேர்மையானவர் இவருந்தால் பொருத்தம் என்று நான் ஆலோசனை சொல்கிறேன் ஒப்பீனியன் சொல்கிறேன் பொருத்தமானவர்களை சொல்ல வேண்டும் அதில் முஸ்தார் யாரிடம் மசூரா ஒபீனியன் கேட்கப்படுகிறதோ அவர் நம்பிக்கையோடு அடைக்க வேண்டும் எனவே அதிலும் நம்பிக்கை மோசடி செய்பவன் நயவஞ்சகன் நம்பி நம்முடைய அமானுதத்தை நம்மிடம் ஒப்படை செல்லப்படுதும் அந்த அமானதத்தை பொருத்தமில்லாதவருக்கு அந்த சொல்வதும் நம்பிக்கை மோசடி செய்த பட்டியலிலே ஒரு வகையிலே நயவஞ்சகத்தில் சேர்ந்து விடுவோம் எனவே சிந்தித்து இஷ்டாவோடு உங்களுடைய உரிமை இந்த கண்ணோட்டங்களை மனதிலே கொண்டு அல்லாவிடத்திலே குற்றவாளியாக சாதியாக அவர்களுக்கு நாம் சார்பாக செயல்பட்டு அநியாயக்கார பற்றியில் செயல்படாமல் இணைந்து விடாமல் நேர்மையாக இஃபிகாரா முறைகளை பயிர்கொள்ளுங்கள் அந்த தொழுகை கொடுங்கள் அந்த துவாவை ஓடுங்கள் மனதிற்கு ஒரு விருப்பு ஒரு லிப்பு ஒரு சார்பு ஏற்படும் பொழுது அல்ல உள்ளே போடுகின்ற அப்படிப்பட்ட உரிமை அதை யாரும் போடாமல் தவிர்க்கக்கூடாது ஏதோ நல்லவர்கள் நமக்கு அமைய வேண்டும் சமூகத்தோட இயக்கம் உள்ள பணி ஊழல் இல்லாத நேர்மையானவர்கள் அமைய வேண்டும் என்று துவா பிரார்த்தனைகளிலிருந்து ஈடுபடுவோம் எல்லவர்கள் எல்லாம் சுதாரவகால அப்படிப்பட்ட சிறந்த தலைவர்களை அதிகாரிகளை அல்ல நமக்கு தேசி தருவானாக பாவங்களை மனு தருவாயாக எவனை பெற்றோட மணிமக்களுடைய பாவங்களையும் எடுத்துவையாக பூரா முஸ்லீம்கள் மோமியின் அணையுடைய பாவங்களையும் எடுத்தல்வையாக ஈமானை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக மனிதநேய குணங்களை தருவாயாக தயார குணங்களை தருவாயாக அதிகாரங்களை உனக்கு பொருத்தமாக பயன்படுத்துகின்றதாகவையாக பொறுப்புகளை போகவே நிறைவேற்றுகின்றதாகவாயாக எந்த துறையில் நாம் பொறுப்பாக இருந்தாலும் அந்த துறையில் நம் செலந்த புனாரிசை முழுவதம் மாற்றுவாயாக யாழ் வருகின்ற தேர்தல் சிறந்த முடிவை தருவாயாக நேர்மையானவளை தருவாயாக அநியாய் இல்லாதவளை தருவாயாக மக்கள் அனைவரும் நிம்மதியாக தொடர்ந்து வாழ்வதற்கு காரணமாக தருவாயாக உள்ளங்களை திருப்பக்கூடியவனே நேர்மையாக அதிக உள்ளங்களை மாற்றுவாயாக இறக்கசுபா முன்னர்களை மாற்றுவாயாக அநியாய காரக துறைகளை விட தூரமாக்குவாயாக ஊழல்வாதிகளை தூரமாக்குவாயாக பக்க சார்பானவர்களை தூரமாக்குவாராக மக்களை ஆட்சி படைக்கின்றவர்களை தூரமாக்குவதாக மக்களுக்கு அநியாயம் இந்த நோக்கத்திலே முன் வந்து தூரமாக்குவாயாக நீ உள்ளத்தை அறிஞ்சவன் யா அதிர் காலத்தை தெரியும் யா அது தெரியாத யா அது எதிர்காலத்தை சிறப்பாக்குவாயாக சுதீட்சமாக்குவாயாக ஒளிமயமாக்குவாயாக நிம்மதியானதாக்குவாயாக விலைவாசிகளை எல்லா தர மக்களும் இவரிடம் தேவைப்படாமல் நிமர்ந்து வாத கிருத்தை செய்வாயாக பொருளாதாரங்களிலே வரக்கட்டி செய்வாயாக எந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் வராமல் இந்த முடிவுகளை நீ அமைத்து தருவாயாக இடல் வாழ்ந்து கல்மாவுடன் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக